வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி நானூற்றி சேவை ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி மாதம் பதினான்காம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் அரசு மருத்துவமனையில் பணி புரியும் மருத்துவரை அவதூறாக பேசியதுடன் பழிவாங்கும் நோக்கத்துடன் செயல்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் பி அசோகனிடம் மனித உரிமைகள் ஆணையம் இரண்டு மணி நேரம் விசாரணை நடத்தியது பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் கும்பகோணத்தில் நடத்த திட்டமிட்டிருந்த ஹைட்ரோ திட்ட எதிர்ப்பு மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது மாநிலம் முழுவதும் ஐ பி எஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது அறுபத்தியோரு ஐ அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக உள்துறை செயலாளா் நிரஞ்சன் மார்டி அவா்கள் உத்தரவிட்டுள்ளாா் கூடங்குளம் அணு உலை வளாகத்தில் அணு கழிவு மையம் அமைக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைக்கு சுற்றுப்புற கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் விஜயாபதி பஞ்சாயத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் அணுக்கழிவு மையத்துக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற அதிகாரிகள் மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னையில் ஜூலை நான்காம் தேதி தமிழக அரசு சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக வேலைவாய்ப்புத்துறை ஆணையர் ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸ்ரீ அத்திவரதர் வைபவ திருவிழாவை முன்னிட்டு ஜூலை ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தப் போவதில்லை என திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் இந்தியாவிலிருந்து கூடுதலாக முப்பதாயிரம் முஸ்லிம்கள் மெக்காவுக்கு ஹஜ் புனித பயணம் வருவதற்கு சவுதி அரேபிய அரசு அனுமதி அளிப்பதாக உறுதியளித்துள்ளது பெங்களூருவில் தண்ணீர் தட்டுப்பாடு காரணமாக அடுத்து வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்ற முன்மொழிவை கர்நாடக மாநில துணை முதல்வர் ஜி பரமேஸ்வரா அவர்கள் முன்மொழிந்துள்ளார் மும்பையில் இரண்டு வாரங்கள் தாமதமாக தென்மேற்கு பருவமழை நேற்று தொடங்கியது நகர் பலத்த மழை பெய்து வருவதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது தமிழகத்தின் பத்து இடங்களில் தானியங்கி வானிலை கண்காணிப்பு மையங்கள் அமைக்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது ரயில்வே பாதுகாப்பு படையில் காலி ஒன்பதாயிரத்திற்கும் அதிகமான பணியிடங்களில் ஐம்பது பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்துள்ளார் காஷ்மீரில் ஜனாதிபதி ஆட்சியை மேலும் ஆறு மாதங்கள் நீட்டிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாபூரில் மாவோயிஸ்ட் மற்றும் சிஆர் பி எப் சண்டையில் இரண்டு சி வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் அயல்நாட்டுச் செய்திகள் எகிப்து நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள பிராந்தியத்தின் தலைநகர் எல் அரிஸ் நகரில் ஐ பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் காவல்துறையினர் ஏழு பேர் பலியாகினர் அதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய தாக்குதலில் ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் ஸ்பெயின் நாட்டின் கேடலோர்னியா மாகாணத்தில் புதன்கிழமை தொடங்கிய காட்டுத்தீ மலமளவின பரவி கட்டுக்கடங்காமல் அதிகரித்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தற்போதைய நிலவரப்படி அந்த காட்டுத்தீயால் பதிமூன்றாயிரத்தி ஏக்கர் நிலப்பரப்பு நாசமாகியுள்ளதாகவும் விரைவில் ஐம்பதாயிரம் ஏக்கருக்கு அது பரவும் அபாயம் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னுக்கும் இடையே மீண்டும் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இருநாட்டு அதிகாரிகளும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தென்கொரிய அதிபர் மூன் ஜேன் இன் கூறியுள்ளதை வடகொரியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது சுவிட்சர்லாந்து வங்கிகளில் இருக்கும் இந்தியர்களின் பணம் ஆறாயிரத்தி கோடி ரூபாய் என அந்நாடு அறிவித்துள்ளது இது கடந்த ஆண்டை விட ஆறு இதம் குறைவாகும் அமெரிக்காவின் மெக்சிகோ எல்லைப் பகுதியில் தடுப்பு சுவர் கட்ட அவசரகால எல்லை நிதியாக நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நல்ல நட்புறவில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் சனி கிரகத்தின் மிகப்பெரிய துணைக்கோளான டைட்டனில் உயிரினங்கள் வாழ தேவையான சாத்தியங்கள் உள்ளனவா என்பது குறித்து ஆராய்வதற்கு விண்கலனை அனுப்ப நாசா திட்டமிட்டுள்ளது டிராகன் எனப்படும் விண்கலம் மூலம் டைட்டனில் நிலவும் தட்பவேப்பன் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக நாசா அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் கஃபே காபி நிறுவனத்தைகா கோலா வாங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உலகிலேயே நிறுவனங்கள் மீதான வருமான வரி விதிப்பு இந்தியாவில்தான் அதிகமாக உள்ளது சமீப ஆண்டுகளாக வரி விகிதம் கணிசமாக அதிகரிக்கப்பட்டு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியன் ஆயுல் காப்பீட்டு நிறுவனம் எல் ஐசி புதிய பிரிமியம் வருவாய் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டில் ஐந்து அதிகரித்துள்ளது கடந்த நிதியாண்டில் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் வாராக் கடன் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக பேங்க் ஆப் இந்தியாவின் நிர்வாக இயக்குநரும் தலைமை செயல் அதிகாரியமான தீனபந்து மகாபோத்ரா தெரிவித்துள்ளார் எஃப் ஐ இஓ எனப்படும் இந்திய ஏற்றுமதி நிறுவனங்களின் கூட்டமைப்பின் தலைவராக சரத்மரா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் மிகக் குறைந்த போட்டிகளில் இருபதாயிரம் ரன்களை கடந்த புதிய வீரர் என்ற சாதனையை விராட் கோலி அவர்கள் படைத்துள்ளார் கெய்ரோவில் நடைபெற்ற ஆப்பிரிக்க நாடுகள் கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு எகிப்து அணி தகுதி பெற்றுள்ளது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வீழ்த்தி இந்திய அணி அபார வெற்றி பெற்றது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணி முதலிடம் பிடித்துள்ளது சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சில் கமிட்டி கூட்டம் சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள லாசனில் நடந்தது இதில் புதிய உறுப்பினராக இந்திய ஒலிம்பிக் சங்கம் மற்றும் சர்வதேச ஹாக்கி சம்மேளன தலைவரான நரீந்தர் பத்ரா பத்து பேர் தேர்வு செய்யப்பட்டனா் திரைச்செய்திகள் எஸ் பி ஜனநாதன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் லாபம் திரைப்படத்தின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக ஸ்ருதி நடித்து வருகிறார் டி இமான் இப்படத்துக்கு இசையமைத்து வருகிறார் ஜூலை ஐந்தாம் தேதி வெளியாக உள்ள கொரிலா திரைப்படத்தின் ஜில்லாக்கி பாடல் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது இந்த பாடலின் மேக்கிங் வீடியோவையும் படக்குழு வெளியிட்டுள்ளது இப்பாடலை அந்தோனிதாஸ் மற்றும் பூவையார் இருவரும் பாடியுள்ளனர் தர்ம பிரபு படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கும் யோகிபா பாபு நடிப்பில் அடுத்து உருவாகி இருக்கும் படம் கோர்கா இவர் நடிப்பில் உருவாகி தர்மபிரபு இன்று வெளியாக உள்ள நிலையில் இவரது அடுத்த படமான கோர்கா அடுத்த மாதம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்